ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் ஆவஹந்திஹோமம் என்கிற தலைப்பில் நாம் செய்யவேண்டியதான இந்த ஆவஹந்திஹோமத்துடைய முக்கியத்துவம் அந்த ஆபஹந்திஹோமத்தினுடைய பெருமைகளை விரிவாக பார்க்கிறோம் இந்த ஆபஹந்திஹோமம் என்பது துரிதமாக பலனை கொடுக்கக்கூடியது உதாரணத்திற்கு சொல்லணுமானால் இப்போது நாம் ஸ்மார்த்தமாக நிறைய அனுஷ்டானங்களை பண்ணுறோம் அதாவது ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறோம் நவகிரக ஹோமம் இதுபோல் ஹோமங்களை செய்தால் ஒரு குறிப்பிட்ட ஆவரத்தி சொல்லப்பட்டிருக்கு ஆவரத்தினா அதை இத்தனை தடவை சொல்லி செய்ய வேண்டிய முறை 108 எட்டு தடவை ஆயிரத்தி தடவை அதற்கு ஆவர்த்தி அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறோம் அதுபோல் ஒரு குறிப்பிட்ட தடவை சொன்னால்தான் அந்த மந்திரம் நமக்கு பலனை கொடுக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்மிடத்துல இடையூறுகள் இருக்குது அவ்வளவு இடையூறுகளையும் போக்கி நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கணுமானால் அந்த அளவுக்கு அந்த மந்திரத்தை நாம் ஜபமோ ஹோமமோ செய்ய வேண்டி வருது ஆனால் இந்த ஆவஹந்தி ஹோமம் எப்படின்னா அதர்வண மந்திரம் அப்படின்னு பெயர் ஒரு தடவை சொன்னால் போரும் பலனை கொடுத்துடும் ஆகையினாலே தான் அதற்கு ஒரு குறிப்பிட்ட ஆவர்த்தி சொல்லப்படலை பொதுவாகவே வேத மந்திரங்களில் அதுபோல உள்ள அனுஷ்டானத்தில் யாகம்தான் முதலிடம் வகிக்கிறது ஸ்ரௌதானுஷ்டானம் அப்படின்னு சொல்கிறோமே அக்னிஹோத்திரம் செய்பவர்கள் செய்ய வேண்டியதான ஒரு இஷ்டியோ ஒரு சோமயாகமோ எடுத்துக்கொண்டால் அங்கே நிறைய தேவதைகளை ஆவாகனம் செய்து அத்தனை தேவதைகளுக்கும் ஒரு ஒரு தடவை தான் அங்கே ஆகுதிகள் கொடுக்கப்படுறது நூற்றி எட்டு ஆவருத்தி ஆயிரத்தி எட்டு கிடையாது சோம யாகங்களில் ஒரு தடவை அந்த மந்திரத்தை சொல்லி ரிக்வேத மந்திரம் யஜுர்வேத மந்திரம் சாமவேத மந்திரங்களை சொல்லி அந்த ஆகுதியை நாம் கொடுத்துட்டால் பூர்ணமான பலனை அந்த தேவதை அனுகிரகம் செய்திடும் அந்த அளவுக்கு பெருமையை அந்த மந்திரம் செய்யும் அதுதான் வேத மந்திரத்திற்கு உள்ள பெருமை மந்திரம் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்கிற பொழுது ஜெய்மினி மகர்ஷி தச்சோதகேஷு அப்படின்னு ஒரு சூத்திரத்தில் சொல்கிற அதாவது அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா விஹித யாகாத்யனுஷ்டான சம்பந்தர்த்த பிரகாசகத்துவம் மந்திரத்துவம் அப்படின்னு அதற்கு பொருள் அதாவது நமக்கு நிறைய கர்மாக்களை கட்டாயம் செய்தே ஆகணும் என்று கடமையாக சொல்லப்பட்டிருக்கு அதற்கு விஹிதம் அப்படின்னு பெயர் அந்த அனுஷ்டானத்திற்கு ஒரு சம்பந்தத்தை ஒரு அர்த்தத்தை நமக்கு காட்டுவதுதான் மந்திரம் அப்படின்னு பொதுவாக காண்பிச்சு அதை அநேக விதமாக பிரிச்சிருக்கா சாஸ்திரங்கள் விதாத்ரி அபிதாத்ரி விநியோக்திரி இப்படியெல்லாம் மந்திரங்களை பிரித்து எந்த எந்த மந்திரங்களை நமக்கு எங்கெங்கே உபயோகிக்கணும் என்கிற முறையையும் சாஸ்திரங்கள் காண்பிக்கிறது அதில் இந்த ஆபஹந்தி ஹோமம் என்பது மிகவும் முக்கியமாக உபனிஷத் பாகத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கு இந்த ஆபஹந்தி இரண்டு விதமாக இருக்குதுன்னு முதல்ல பார்த்தோம் அதாவது வைத்திக முறையில் பண் செய்வதுன்னு ஒன்றும் ஸ்ரீவித்யா மந்திரங்களை அடிப்படையாக கொண்டு செய்வது அப்படின்னு இரண்டு விதமாக நமக்கு தெரிகிறது அதில் முதல்ல இந்த ஸ்ரீவித்யா விதானமாக செய்யப்படுற முறையை பார்க்கிற பொழுது அது தனக்குன்னுதான் செய்து கொள்ள முடியும் இன்னொருவருக்காக செய்ய முடியாது அப்படின்னு நமக்கு தெரியறது அந்த கிரந்தங்களை பார்க்கிற பொழுது பகவத் பாதாச்சாரியால் பிரபஞ்சசார சார சங்கிரகா ஒரு கிரந்தத்தை நமக்கு அனுகிரகம் செய்திருக்கார் அதில் இந்த ஆபந்தி ஹோமம் விஷயமாக விரிவாக நமக்கு அந்த முறையை காண்பிச்சிருக்கார் பகவத் பதாச்சாரியால் அதிலே பொழுது நித்திய கர்மாக்களோடு சேர்த்து செய்ய வேண்டிய முறையாக காண்பிச்சிருக்கார் இந்த அவகந்தி ஹோமத்தை ஸ்ரீவித்யா விதானத்திற்கும் அடிப்படை வேதம்தான் வேதத்திலிருந்து மந்திரங்களை அக்ஷரங்களை எடுத்து நமக்கு நியாசம் செய்து கொண்டோ அதை ஜபம் செய்வதாக அமைச்சு கொடுத்துருக்கிறது தான் ஸ்ரீவித்யா விதானம்னு பெயர் அந்த ஸ்ரீவித்யா விதானமாக இந்த அவகந்தி ஹோமத்தை பார்க்கிற பொழுது இந்த ஆவகந்தி ஹோமமே ஸ்ரீவித்தியையில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா கூஷ்மாண்டஹஹோமம் இவ ஸ்மார்த்தமபி ஆவஹந்திஹோமம் பாபக்ஷயார்த்தம் இஷ்டபிராப்தியர்த்தம் அரிஷ்ட நிவத்தியர்த்தம் சவ்க்ஷாமா அப்படின்னு ஆரம்பமாகுது அதாவது கூஷ்மாண்டஹஹோமம் அப்படின்னு ஒரு அனுஷ்டானம் இருக்குது அது நைமித்திகம்னு பெயர் அதாவது நமக்கு தெரியாமல் செய்த அநேக விதமான தோஷங்கள் பாபங்கள் போகிறதுக்காக செய்து கொள்ளக்கூடியது கூஷ்மாண்டஹஹோமம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அனுஷ்டானம் கூஷ்மாண்டஹஹோமம் அப்படிங்கிற தலைப்பிலேயே அதை தனியாக பார்ப்போம் ரொம்ப முக்கியமான ஒரு அனுஷ்டானம் அதுபோல தான் இந்த ஆவகந்தி ஹோமம் ஸ்ரீவித்யில சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீவித்யா விதானமாக இந்த ஆவஹந்தி ஹோமம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிற பொழுது ஒவ்வொரு கிரகஸ்தனுக்கும் ஷட்கர்மானி தினே தினே அப்படின்னு ஆறு கர்மாக்களை கட்டாயம் செய்தாகனும் தினமும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு ஏன்னா தெரியாமலேயே ஐந்து விதமான பாபங்களை ஒவ்வொரு கிரகஸ்தனும் செய்யறான் அப்படின்னு நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது இந்நாளில் கிரகஸ்தன் மாத்திரமில்லை பிரம்மச்சாரி சந்யாசின்னு அனைவருமே செய்ய நேர்றது இந்த ஐந்து விதமான பாபங்களை அதாவது சமையல் சமையல் பண்ணுற பொழுது அதில் நமக்கு தெரியாமல் ஐந்து விதமான பாபங்கள் ஏற்படுறது இந்த சமையல் என்பதை கிரகஸ்தனுக்கு தான் நித்தியமாக சொல்லப்பட்டிருக்கு பிரம்மச்சாரிகளோ சந்நியாசிகளோ தனக்கு தானே சமைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு தான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது எப்போதுமே அதுதான் நான் அடிக்கடி சொல்கிற வழக்கம் எப்படி தாயார் தகப்பனார காப்பாற்ற முடிய முடியாதவர்கள் ஒரு விருத்தாசிரமத்தில் கொண்டு வந்து விடுறாலோ விருத்தாசிரமம்னு நிறைய இருக்குது அதே போல் இந்த தாயார் தகப்பனார்கள் இல்லாத குழந்தைகள் அவர்களை வச்சு காப்பாற்றக்கூடிய இடம் அப்படின்னு இருக்கிறது மாதிரி பிரம்மச்சாரிகளுக்கு அவசியம் தினமும் சமைச்சு கொடுக்கறது அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணணும் பெரிய தர்மம் அது அதே சந்நியாசிகளுக்கு பிக்ஷை போடுவதற்கு அப்படின்னு அங்கங்கே ஏற்பாடு பண்ணணும் ஏன்னா பிரம்மச்சாரிகள் தானே சமைத்து சாப்பிட்டால் மகாபாத்தகமாக சொல்லப்பட்டிருக்கு சன்னியாசிகள் சமைத்தால் அவர்கள் ஏற்றுக்கொண்ட சந்நியாசமே செல்லும்படி செல்லாதபடியாக ஆயிடும் அப்படின்னு அந்த அளவுக்கு முக்கியத்துவமாக சொல்லப்பட்டிருக்கு சமைக்கக்கூடாது அப்படிங்கிறது கிரகஸ்தனுக்கு தான் அந்த கடமை சொல்லப்பட்டிருக்கு அந்த கிரகஸ்தன் தினமும் சமைத்து பிரம்மச்சாரிக்கு பிக்ஷை போட்டு சந்நியாசிகளுக்கு பிக்ஷ போட்டுட்டு பிறகுதான் சாப்பிடணும்னு தர்மம் கிரகஸ்தனுக்கு முக்கியத்துவம் இந்த தர்மம் முன்னர் வைஸ்வதேவம்னு ஒரு அனுஷ்டானம் பண்ணணும் ஒவ்வொரு கிரகஸ்தனும் அந்த வைஸ்வதேவம்ங்கிறது எதற்காக அப்படின்னா சமையல் பண்ணுற பொழுது ஐந்து விதமான பாபங்களை செய்கிறோம் தெரியாமல் பஞ்சசூனா கிரகஸ்திய வர்த்தந்தே அஹரஹ சதா கண்டினி பேஷினி சொல்லி ஜலகும்ப உபஸ்கரஹா அப்படின்னு சொல்லப்பட்ருக்கு சமையல் பண்ணுற பொழுதும் இந்த ஐந்து விதமான பாபங்கள் ஏற்படுறது அதாவது பாபம் அப்படின்னா ஜீவராசிகள் அனைத்துமே இந்த உலகத்தில் வந்து பிறக்கிறது அப்படின்னா ஐந்து விஷயங்களை அடிப்படையாக கொண்டு தான் வந்து பிறக்கிறான் அத்தனை ஜீவராசிகளும் எந்த வழியாக வரா அப்படின்னா தானியங்கள் வழியாக தண்ணீர் வழியாக உஷ்ணம் வழியாக அவர்கள் இந்த உலகத்தில் வந்து பிறக்கிறான் அதையெல்லாம் நாம் சமையலில் உபயோகிக்கிறோம் இதுதான் பாபம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது போகிறதுக்காக செய்யக்கூடியதுதான் வைஸ்வதேவம் அப்படிங்கிற அனுஷ்டானம் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்